மலை ஒன்றை வெளிப்படுத்தும் அதற்காக மக்கள் சண்டையிடுவர் தொன்னூற்றி ஒன்பது பேர் இறப்பார்கள் அவர்களில் ஒவ்வொருவரும் நான் இதில் ஈடேற்றம் பெற என்று கூறுவர் என்று நிலை வரும் வரை மறுமையினால் ஏற்படாது என்று நபி அவர்கள் கூறினார்கள் தங்கத்திலான புதையை புராத் நதி வெளிப்படுத்தும் அப்போது அங்கே இருப்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம் என மத்துர் அறிவிப்பில் உள்ளது புகாரி ஏழு ஒன்று ஒன்று ஒன்பது முஸ்லிம் இரண்டு எட்டு ஒன்பது நான்கு